அன்பு நற்றின நேயர்கள் அனைவருக்கும் சூரியகாந்தனின் இனிய வணக்கம் பாட்டோடுதான் நான் பேசுவேன் இன்றைக்குரிய தெலுங்கு பாடலை எதிர்நோக்கி நீங்கள் இருக்கிறீர்கள் அல்லவா கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் தனக்கு பிடித்த பாடல்கள் என்று கொலம்பியா இசைத்தட்டு நிறுவனத்திற்கு ஒரு பாடல் தொகுப்பினை தெரிவு செய்து தந்தபோது அதிலே அவருக்கு பிடித்த அவர் தனிமையில் இருக்கின்ற பொழுது பாடி கூடிய பாடல்களில் ஒன்றாக பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் வரத் துடித்தேன் உனைத்தேன் என நான் நினைத்தேன் என்கின்ற பாடலை குறிப்பிட்டிருந்தார் அந்த பாடல் வீர அபிமன்யு படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ் பி சுசிலா ஆகியோரின் குரல்களிலே கேவி வி மகாதேவனின் இசை அமைப்பிலே அமைந்த பாடலாகும் கண்ணதாசன் அவர்கள் இலக்கிய நிகழ்ச்சிகளில் பள்ளி கல்லூரி நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிற பொழுது அவருடைய ரசிகப் பெருமக்கள் அவரை சூழ்ந்து கொண்டு இந்த பாடலை அவர் பாட கேட்டு ரசிப்பதுண்டு அத்தகைய அனுபவம் கோவை அரசு கலைக்கல்லூரியில் நான் இளங்கலை முதலாண்டு படித்து கொண்டிருந்த போது எனக்கும் வாய்த்தது அவர் தன்னுடைய குரலிலேயே அந்த பாடலை ரசித்து பாடியதை நான் அவருக்கு அருகிலிருந்து கேட்டிருக்கிறேன் இந்த திரைப்படத்தில் ஏ வி எம் ராஜன் காஞ்சனாவும் அந்த பாடற் காட்சிக்கு மிகச் சிறப்பாக நடித்திருப்பார்கள் பாடக் காட்சிக்கான செட்டிங்ஸ் மிக அருமையாக ஒரு அரண்மனையின் வளாகத்திலே பூங்காவிற்கு அருகிலே மிகச் சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கும் அதிலே காட்டப்படக்கூடிய அந்த யாழ் என்கின்ற இசை கருவியும் நாயகி அமைத்து அவர்கள் பாடக்கூடிய செட்டிங்ஸ் என்று சொல்வார்களே அது மிகவும் பொருந்தி இருக்கும் காஸ்ட்யூம்ஸும் மிக இயல்பாகவும் அவர்களுக்கு ஏற்றார் போலவும் அமைந்து அந்த காட்சியை ரசிகர்களுடைய உள்ளத்திலே பதிய வைத்த பாடலாகும் இது இந்த திரைப்படம் தெலுங்கிற்கும் அதே பெயரில் சென்றபோது அங்கு நாயகியாக தமிழில் நடித்த காஞ்சனாவே நடித்திருப்பார் நாயகனாக நடிகர் சோபன் பாபு அதிலே நடித்திருப்பார் அந்த தெலுங்கு வழி பாடலுக்கும் கே வி மகாதேவனி இசையமைத்து சிறப்பு சேர்த்திருப்பார் இந்த பாடல் தமிழ் ரசிகர்களிடம் பெற்ற வெற்றியைப் போலவே தெலுங்கிலும் பெற வேண்டும் என்று அந்த படத்திற்கு பாடல்கள் எழுதிய நான்கு கவிஞர்களில் ஒருவராகிய ஆத்திரேயா மிகவும் அக்கறையும் கவனமும் எடுத்து இந்த பாடலை தமிழிலிருந்து அப்படியே மொழிபெயர்த்து தந்தது போல் அருமையாக எழுதியிருப்பார் இந்த பாடலின் இனிமையை நீங்கள் கேட்கும் போதே உணர்ந்து ரசிக்க முடியும் அப்படிப்பட்ட அந்த பாடல் இதோ நேயர்களே உங்களுக்காக அனுப்பப்படுகிறது அந்த தேனின் சுவையை கேட்டு சுவையுங்கள் அன்பு நேயர்களே செந்தக்கு லேசி நைதி சூச்சி வலச்சி செந்தக்கு பிளச்சி சோகசுலேசி நைதி சூச்சி செந்த குடி ना सी नी मग सिरी बान सैती वी चंतुरी सोगसलता मग सिरी बानी स बन्दी बन्दी ना पूती सूची बलची, சந்திச்சேசி சந்தித்தேசிபந்தே வசமை போத்தூரேரி கேசி மகசி चंत चंद कुल सगसु लुलासी सोंकुन मधुर मोलित निरा जगमू मरची नीवे फुल नीलो मोलित मर जगमो सदम की चुछी वलची, चन्तकु पिलची, स्वगसुलु नालन चेसी, नी सुंपुल ये लिक नहीती सुछी वलची, चन्तकु चेरी, स्वगसुलु कानो कजेसी, नी मागसी रिबा